ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் என்று நான் நோன்பு நிலையில் என்னிடம் நபிசல்ல நேற்று நோன்பு என்று கேட்டார்கள் இல்லை என்றேன் நாளை நோன்பு வைக்க என்று கேட்டார்கள் இல்லை என்றேன் அப்படியெனில் இன்று நோன்பை முறித்துவிடு என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது எட்டு ஆறு